வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திருந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செஞ்சில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ரோமன் கத்தோலிக்க மத பீடத்தினால் கலிலியோ எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது டென்னசி என்ற இடத்தில் சரணடைந்த அனைத்து ஆப்பிரிக்க அமெரிக்க படையினரு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 அதிகாரத்தை கைப்பற்றினார் நூத்தி முப்பது ஆண்டுகால மக்களாட்சி அமைப்பு முறை முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டனில் தயாரான திரைப்படமான காந்தி திரைப்படம் எட்டு ஆஸ்கார் விருதுகளை வென்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அக்னி மூன்று என்ற தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் நடுத்தர ஏவுகணையை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வெற்றிகரமாக பரிசோதித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜிம்பாப்வே தனது அதிகாரப்பூர்வ நாணயமான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 விண்வெளியோடமான கொலம்பியா விண்வெளியோட விண்வெளியை நோக்கி ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு சே பா நரசிம்மலு நாயுடு தமிழக தமிழறிஞர் பேச்சாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அண்ணல் தங்கோ திராவிட இயக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு லக்ஷ்மண் கதிர்காமர் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்எஸ் வி தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு யாக்கோபு சூமா தென்னாப்பிரிக்காவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுமித்ரா மகாஜன் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் கிளான்சி அமெரிக்க வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சப்தர் ஆஸ்மி இந்திய மார்க்சிய கொள்கையாளர் வீதி நாடக கலைஞர் செயற்பாட்டாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிராங்க்லின் ரூஸ்வெல் அமெரிக்காவின் முப்பத்தி அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைத்திலிங்கம் துரைசாமி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நே தூ தமிழக தமிழறிஞர் கல்வியாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வைக்கம் சந்திரசேகரன் நாயர் மலையாள எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்குமார் கன்னட திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மரியம்பிள்ளை சேவியர் கர்னூர் ம் இங்கை தமிழ் கத்தோலிக்க மதகுரு மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா நாட்டில் குழந்தைகள் நாள் வீதியோர சிறுவர்களுக்கான சர்வதேச நாள் மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே